ிாவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீழமு நம நசோ நோபிய மோஹாத்திய பரித்தீர் அஜுனிய தூ மேலும் சொல்கிறார் பகவான் இப்போ தான் மூணு வகையான தியாகத்தை சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில் தாமசத் தியாகத்தை சொல்கிறார் தூ ஆனால் அல்லது மேலும் நியதஸ்ய சந்நியாசா நான் உபபத்தியத்தை நியதசிய கர்மனஹா சந்யாசா இதை நீ கட்டாயம் செஞ்சே ஆகணும் சாஸ்திரம் எந்த கர்மங்களை ஒருத்தனுக்கு விதிச்சிருக்கோ அதாவது ஞானம் இல்லாதவனுக்கு அகம் பிரம்மா அஸ்மி அகம் அகர்த்தா பிரம்ம ஜானம் அகம் அகர்த்தா பிரம்ம அஸ்மிங்கிற ஞானம் இல்லாதவனுக்கு தான் அந்த ஞானத்தை பெறவனுக்கு மனசை சுத்தப்படுத்துகிற வரைக்கும் கர்மம் அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்கிறார் நியத்தஸ்ய சாஸ்திரத்தினால ஒரு மனித உடம்பில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நித்திய நைமித்திக கர்மங்கள் காமிய கர்மமோ பிராயஷ்சித்த கர்மத்தையோ இங்கே சொல்லலை செய்யக்கூடாத கர்மங்கள் ஒரு பலனை விரும்பி செய்யக்கூடிய காமிய கர்மங்கள் பாபம் போகணும்னு நினச்சி செய்யக்கூடிய அதுவும் பலனை விரும்புறதுதான் மறைமுகமாக பிராயஷ்சித்த கர்மங்கள் அதெல்லாம் விட்டுவிடலாம் ஆனால் அந்த நித்திய நைமித்திக கர்மங்கள் அதை கண்டிப்பாக விடக்கூடாது நித்திய கர்மங்களுக்கு தான் இந்த மகிமை இருக்குது நித்திய நைமித்திக கர்மங்களை தான் காமிய கர்மங்களையோ பிராயஷ்சித்த கர்மங்களையோ பண்ண முடியாது ஆக நியத்தசியத்து சந்நியாசகா நியத்தசிய கர்மணகா அதோட சேர்த்துக்கணும் நியதஸ்ய கர்மனஹா சந்நியாசா நீ இதை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் எதை விதிச்சிருக்கோ அதை நீ துறக்கிறதுங்கிறது மனம் சுத்தமாகி வேதாந்தத்துக்கு தகுதியாகிற வரைக்கும் அது பொருந்தாது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பது என்பது பொருந்தாது மோகாத்து தஸ்ய பரித்தியாக மோகத்தினால என்ன விட்டா என்ன ஆயிட போறது அப்படின்னு சொல்லி ஒரு அவிவேகம் அறியாம வாழ்க்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சிக்காம கவனக்குறைவா அலட்சியப்படுத்தி தஸ்ய பரித்தியாக அந்த விதிக்கப்பட்ட கடமைகளை விடுறதுங்கிறது தாமசத்தியாகம் பரித்யாகிறார் ஆக மோகாத்து தஸ்ய பரித்தியாக முதல் வரியில சன்னியாசங்கிறார் இந்த வரியில் தியாகம்ங்கிறார் இதுலேருந்து கிருஷ்ணருடைய அபிப்பிராயம் சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் உண்மையிலேயே பேதம் இல்லை சந்நியாசம்னாலும் விடுறதுதான் தியாகம்னாலும் விடுறது தான் ஆகவே சந்நியாசத்தியாகத்துக்கு சந்யாசப்தத்துக்கும் தியாக சப்தத்துக்கும் இடத்த வச்சு நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோமே தவிர வாஸ்தவமா எந்த பேதமும் கிடையாது ஆகா அப்படி மோகத்தினால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அலட்சிய புத்தியோட ஒருத்தன் விட்டான்னா அது தாமசத்தியாகம் அது அவனுக்கும் சொசைட்டிக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணும் அவனை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லோருக்குமே கெடுதலை உண்டு பண்ணும் இதெல்லாம் வந்து ஆன்மீக திருஷ்டியில் சொல்லக்கூடியது பொருளியல் நோக்கத்தில் பேசுறது இல்லை அருளியல் நோக்கத்தில் சொல்லக்கூடிய கருத்து இது அப்படி தியாகம் செய்வது தஸ்ய கர்மணா தியாக மோகத்தினால அந்த கர்மத்தை தியாகம் பண்றது சாஸ்திரத்துல ஸ்ரத்த இல்லாம தியாகம் பண்றதுங்கிறது தாமசத்யாகம் அது கூடாது பெரிய பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் பரிகீர்த்திதா என்று சாஸ்திரங்களில் பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்க்கலாம் நியதசியத்து சந்நியாசா கர்மணோனோபத்திய எோருக்கும் பரிபூர்ணமான தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்